மன உருக்கமும் நீடியமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவனுக்கு மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக கிருபாசனம் என்றால் என்ன எங்கே போய் பாவங்களை அறிக்கை செய்தால் இரக்கம் கிடைக்கும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை பெட்டி யார் தேவனிடத்தில் இரக்கம் பெறுகிறோம் ஆனால் தலைமுறை தலைமுறையாக இறக்கம் பெற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விகளுக்கு மனிதர்களாகிய நாம் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும் அதுவே கிறிஸ்தவம் என்று கிருபாசனத்திலிருந்து புறப்படும் தேவ வார்த்தைகளை உங்களுக்கு அறிவிக்க வருகிறார் புதியருஸ்லேம் சபையின் தலைவரும் அப்போஸ்தலருமான எஸ் ஏசுதாசன் அவர்கள் ஆகையால் நியாய தீர்ப்பின் நாளிலே இரக்கமுள்ள நியாய தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் படியாய் கொடுக்கப்படுகிற இந்த தேவ செய்தியை கேட்டு அதை கை கொள்வீர்களாக ஆமே இல்லையா தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிம உண்டாவதாக நான் மறுபடியும் இந்த வாரத்தின் மோதல் நாள் ஆகி இந்த பரிசுத்த நாளில தேவனுடைய திருச்சகையாய் கூடி வந்து திருப்பாக மறந்து மகிமைப்படுத்தும்படியாக தேவன் எல்லோருக்கும் அழுகிய நல்ல கருவைக்காக ஆண்டவரை நான் சோதனைகிறேன் வேலை தேவனுக்கு மய்மை உண்டாவதாக நமது ஆண்டவனாகிய தேவன் எப்படிப்பட்டவர் அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்கிறதை நாம் இந்த நாளிலும் சிலவற்றை அறிந்து நமது ஆண்டவரிடத்தில் நாம் இந்த பிரகாரமாக நெருங்கி தேவனிடத்த நன்மை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நம்ம எல்லோருக்கும் கருவை செய்வாராக கர்த்தர் தேவன் என்பவர் மனுமக்களுக்கெல்லாம் ஒரு தகப்பனாவாக பிதாவாக இருக்கின்றார் அவர் மனுமக்கள் மிகவும் பாசம் உள்ளவராக இறக்கம் உள்ளவராக மன உருக்கம் உள்ளவராக இருக்கிறார் என்று கத்திர திருவாக்கு சொல்கிறபடி மேல ஆண்டவரை நான் சொல்றேன் சங்கீத எட்டாவது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற போது இங்கே சங்கீதக்காரன் ஆண்டவரை பற்றி சொல்கிற வேத வாக்கியத்தை நாம் இங்கே காணலாம் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்த கிருவையும்க்கு சொ அருமையான கட்டுரை பிள்ளைகள அதாவது நாம் கடவுளுக்கு பயப்பட வேண்டும் ஆனால் கடவுளுக்கு பயப்படுகிறார் ஏதோ ஒரு சக்தியை கண்டு பயப்படுகிறது போல ஐயோ நம அதாவது அடித்து விடுமோ தாக்கி விடுமோ என்ற இந்த எண்ணத்தோடு நமது ஆண்டவருக்கு பாசத்தை நினைத்து நினைத்துள்ளார் ஒதுங்கும் போது பயப்படும் போது என்று அழைக்கிறார் ஒரு பாவிய சிறிய குறித்து பார்க்கும் போது அவர் வந்து இறக்கத்தை மன்னிப்பு பெற்றுக் கொண்டார் தேவன் அவளுக்கு சொன்னார் நான் பாவத்தை மன்னிக்கிறேன் இனி என்று அனுப்போம் அவர் ஜ உலகத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியில் தாழ்வாக எண்ணப்படக்கூடிய மக்கள் மத்தியில் அவர் தன்னுடைய ஐக்கியத்தை வைத்திருந்தார் என்று நாம் காணுகிறோம் அது அப்படினால அன்றுதங்களை பெரியவர்கள் என்று எண்ணிக்கொள்ளுகின்றவர்கள் பாபியான மனித பாபிகளோடு பாபிகளோடு போய் உட்காருகிறார் சாப்பிடுகிறார் என்றெல்லாம் அவரை புறக்கணித்தார்கள் கொஞ்சமாக நடக்கிறது அவர்களை கவனித்துக் கொண்டேதான் மனிதன் அழிந்து போய்விடக் கூடாது என்பதே அவருடைய முழுமையான நோக்கமாக இருக்கிறது என்று நாம் காணுகிறோம் அருமையான தேவிட பிள்ளைகளை தெரிந்த பெற்றுக் கொள்வதற்கு வழி தெரியாதபடி இரக்கம் செய்ய பிள்ளைகளை சந்திக்க அவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறது அதிகாரம் வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்யும் அடையும் ஏற்ற சமயத்தில் சகாயம் பெற்ற கூடிய சகாயம் செய்யும் அடையவும் தைரியமான கிருபாசன தண்டையினை சேர கடவு தைரிய கிருபாசன தண்டை சேர கடவு பெறுவதற்கு ஏற்ற சமயத்தில் அருளும் சகாயத்தை நான் பெற்றுக் கிருவாசன தண்டை சேர வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறது கிருவாசனத்திலிருந்து கர்த்தர் பேசுவார் என்று நாம் படையற்பாட்டில் பார்க்கின்றோம் கிருபாசனம் என்பது உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே இருக்கிற ஒரு மூடிக்கு பெயர் தான் கிருபாசனம் காணுகிறோம் அந்த கிருவாசனம் உடன்படிக்கைக்கு எதிரே அந்த பக்கம் ஒரு கேர்வின் இந்த பக்கம் ஒரு கேர்வின் ஒருவரை ஒருவர் பார்த்து நிற்கிற மாதிரி அந்த அமைப்பு செய்யப்பட்டிருந்தது அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள பத்து <talli> கற்பனைகளும் இருக்கின்றது போட்டி தம்பி தலைமை ஒவ்வொரு கோத்த கொண்டு வர சொல்லி கோள்களையும் ஒரே கட்டாக கட்டி தேவாலயத்தில் கொண்டு போய் வைத்து விடு வைத்து விட்டு ஒரு குறிக்கப்பட்ட நேரம் நாளைக்கு வந்து எல்லாரும் வந்த பிறகு அந்த கட்டையிடத்து கொண்டு வர வேண்டும் அதுல எந்த கோல தொடர்த்து பூத்திருக்கின்றதோ அந்த கோலையுடைய தான் நான் தெரிந்து கொண்ட ஊழியக்காரன் என்று மக்கள் அறிந்து கொள்ளட்டும் என்று ஆண்டவர் சொன்னார் இன்றி கண்டவங்களா ஊழியக்காரர்கள் எனக்கு எனையோ போன்கள் நானும் உழித்துக்கு வருகிறேன் நானும் உழித்து வருகிறேன் என்னை சேர்த்துக் கொடுங்க ஐயா நானும் வருஷமா உழித்துங்க என் பேரையும் சேர்ந்துகிடுங்க என்று கேட்கிறாங்க ஆ தேவிட பிள்ளைகளே நல்லது வனாக அவன் இருக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறது அப்படியே மறுநாள் வந்து அந்த கட்டை தூக்கிக் கொண்டு வந்தார்கள் வந்து அழுத்து பார்க்கும் போது ஆர்வனுடைய துளிர்த்து பூத்து காய்த்து வாதுமை பழங்களால் பழத்திருந்தது ஒரே நேரத்துக்குள்ளு துளிர் விட்டு பூத்து காய்த்து கனிகளால் நிறைந்திருந்தது தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் என்னார் என்று காண்பிப்பதற்காக அதாவது அது வைக்கப்பட்டிருந்தது அந்த கோவில் உடம்பிடிக்கை வைக்க முடியாது கத்திர கட்டளையிட்டிருந்தார் வைக்கப்பட்டிருந்தது இரண்டாவதாக அதாவது வாரத்திருந்து விழுந்த மன்னா ஜங்களை பனிரண்டு நாற்பது வருடங்களாகண்டவராகிய தேவதற்கு முன்னால நீங்க போய் அவரவர்களுக்கு வேண்டிய புறக்கி கொள்ளுங்க விசுவாசத்தோடு தான் கையில ஒன்னும் கிடையாது பாக்கெட்ல காசு கிடையாது வாங்குவது கடைகளும் கிடையாது அவர்கள் வாழ்ந்தவர்கள் என்பதற்கு அப்படிப்பட்ட அதாவது மனிதர்கள் தான் கிறிஸ்தவர்கள் அவர்கள் தான் தேவடைய திருச்சமையின் அங்கங்கள் எல்லாவற்றின கருத்தரை விசுவாசம் விசுவாசம் என்று நாம் காணுகிறோம் அந்த விசுவாசத்தின பெற்றுக்கொண்ட அந்த மன்னாவை ஒரு பாத்திரைத்துடன் வைக்க வேண்டும் என்பது மூன்றாவது பெற்றுக் கொள்வதற்கு போசார் நாற்பது நாள் அந்த மொட்டை மலை வெண்கல மாதிரி பார்ப்பதற்கு ஒரு புல்லு பூச்சி எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட மலையில நாற்பது நாட்கள் காத்திருந்து உண்ணாமல் உறங்காமல் குடிக்காமல் அவர் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி பல்லோகத்தின் தேவன் நோக்கி காத்திருந்தார் மலைக்குவ ஜன பிரிப்ப என்று அந்த எதிர்நோக்கி இருந்தேன் அந்த பத்து கற்பனை பெற்றுக் கொண்ட இடம் என்று நாம் காணுகின்றோம் அலேலுயா அந்த மலர்ச்சிகரம் பார்ப்பதற்கு இங்கே படத்துல பார்க்கிறவர்கள அந்த படங்கள் இருக்கிறது அவைகளை நான் பார்க்கும்போது மலை அந்த மலையில சில வாலிபர்கள் ஏறி போய் பார்த்துட்டு வந்தார்கள் மேலே போய் நாங்கள் ஏறவில்லை கீழிருந்து பார்த்தோம் அருமையான கற்றுரை பிள்ளைகளே நான் இப்ப எதற்காக சொல்லிக் கொண்டு வருகிறேன் என்றால் தேவனிடத்திலிருந்து செய்தி பெற்ற அது கொஞ்சமோ கூடுதலோ சாதாரண செய்தியை பற்றி கருகளான சத்தியமோ இவைகளா இருந்தாலும் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை தேவரிடத்தில் பெற்றுக் இருக்க வேண்டும் என்பது தேவனுக்கு மயமையண்டதாக இந்த பத்து கட்டளை நேரடியாக பெற்றுக் கொண்டார் என்று நாம் காணுகிறோம் அந்த கற்பனைகள் அந்த அந்த பெட்டிக்குள்ள இருந்தது அதற்கு மேலே ஒரு மூடி அதுக்கு பெருக்கிறோம் ஆசனம் இரக்கத்தை பெற எங்கு வர வேண்டும் உபாசன தண்டை கடந்து வர வேண்டும் என்று சொல்லுகிறது ஆசாரியனாக இருக்கணும் எல்லாம் அப்படிப்பட்டவர்களும் ரஷிக்கப்படாதவர்களுக்கு பைபிள் காலேஜ் கொடுக்கிறார்கள் அதாவது பத்திரிகை போடுவார்கள் ஊழியத்துக்கு சேரக்கூடியவர்கள் பத்தாம் கிளாஸ் படித்திருக்க வேண்டும் என்னென்ன தகுதி இருக்க வேண்டும் ஒரு வார்த்தையும் அவர்களுக்கு தெரியாது அறிவிக்கவும் இல்லை வழியை சரியாக மக்களுக்கு காட்டவில்லை மக்கள் ரட்சிக்கப்படாமலே இருக்கிறார்கள் என்று நாம் காணுகின்றோம் எங்கே வர வேண்டும் தேவனால் அழைக்கப்பட்ட மனிதன் எங்கே இருக்கிறான் அங்கே வர வேண்டும் தேவனுடைய பெற்று நமக்கு சொல்லுகிறேன் உட்கார்ந்து கொண்டு அதில் வருகிற கேட்டுக்கொண்டு சபைக்கு அறிவிக்கிறவன் அல்ல தேவ சமத்தில் இருந்து மக்களுக்கு அறிவிக்கிறதாவது என்று சொல்ல வேண்டும் கூட்டம் மிகுதிடத்தில் பெற்றுக் கொண்டார் அடுத்தபடியாக ஊழியக்காரன் சம்பளம் வாங்கி ஊழியர் செய்கிறவனா இருக்க மாட்டான் நடத்துகிற அந்த நடத்திப்பு அதாவது மக்கள் சபையாளரும் எல்லாவற்றிற்கு தேவனையே விசுவாசித்து தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவ என்று விசுவாசமுடையவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் அந்த மன்னாவை குறிப்பிடுகிறது உடம்படிக்கை பட்டிக்குள்ளே மூன்று வஸ்துகள் வைக்கப்பட்டிருந்தது அங்கே அதற்கு மேலே கிருபாசனம் அதிலிருந்து கர்த்தர் பேசுவார் அங்கே கிட்டி செல்வர்களாக இறக்கத்தை பெறுவதற்கு அடைவதற்கு கிருபாசனால சோத்திருக்கிறேன் மகிழ்வு உண்டாவதாக தேவனுடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை சங்கீதக்காரர் சொல்லுகிறார் நூற்றி இருபத்தி சங்கீதம் இரண்டாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவநாயக்கர் தான் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கும் இரக்கம் இரக்கத்தை பெ ஆண்டவர் இறந்து நம்ம இஷ்டத்துக்கு நடப்பதல்ல சமத்துல காத்திருக்க வேண்டும் இரக்கத்தை பெறுவதற்கு கிருபாசன தொண்டை வர வேண்டும் அங்கே வந்து அதாவது ஒரு வேலைக்காரன் என்னுடைய எஜமானுடைய கரத்தையே பார்த்தோம் அதன் முழு வேலை செய்தாகிவிட்டது மாலை நேரம் ஆகிவிட்டது மாலை நேரம் வந்தவுடனே என்னுடைய கரம் எப்படி நீட்டப்படும் என்று அவைகளே நோக்கிக் கொண்டிருக்கிறார் இரக்கத்தை பெறுவதற்காக இரக்கத்தை பெறுவதற்காக அருமையான கத்துணை பிள்ளைகளை நம்மளோட ரட்சிக்கப்பட்ட கத்துணை பிள்ளைகளாக மாறிவிட்டோம் வேவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆனாலும் நான் பெற்றுக் அதாவது பெற்றுக்கொள்ள கரத்தை நோக்கி காத்திருக்க வேண்டும் என்றுக்கு சொலனுக்குள்ளைகள எ அந்த பிள்ளையின் மே தகப்பனுக்கு ஒரு வருத்தம் இருக்குமானால் தகப்பனுக்கும் மகனுக்கும் ஒரு மனஸ்தாபம் இருக்குமானால் அதை மாற்ற வேண்டும் கிருபாசன தண்டை கலந்து வந்து நாம் அவைகளை மாற்றுவதற்கு சர் இருக்கிறார் தான் கத்தர் இருக்கிறார் அந்த கர்த்தர் இருக்கிற இடத்தில் வந்து என்ன செய்ய வேண்டுமாம் காத்திருக்க வேண்டும் அடுத்தபடியாக நமக்கு உணர்த்துகின்ற காரியங்களை அறிக்கை செய்ய வேண்டும் அதிகாரம் வாக்கியத்தை ஒருவர் அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவார் தேவனுக்கு மனிமை உண்டாவதாக தேவன் நமக்கு தமிழக சமூகத்தில் இரக்கத்தை வைத்திருக்கின்றார் அருமையான கற்றலை பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் உலகத்தாருக்கு ஏற்படுகிறது போல சில பலகீனர்கள் சில குறை சில நெருக்கடிகள் சில துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயோ அதாவது என்ன சொல்கிறது என்றால் இதற்கு காரணம் என்ன கண்டுபிடிக்க வேண்டுமா காரணத்தை கண்டுபிடித்து அவை என்ன செய்ய வேண்டும் அறிக்கை செய்ய வேண்டும் தேவ சமூகத்தில் இருந்து பேசுகிற நாட்களில் தேவனுடைய மனிதர்களுக்குள்ள அந்த உடம்படிக்கை பற்றி வைத்திருக்கிறபடியா அங்கிருந்து கத்தர் இன்றும் பேசுகின்றபடியா அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டு தேவனத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக் தேவனால் போஷிக்கப்படுகின்ற தேவ மனிதர்களிடத்தில் தேவன் வாசமாக இருக்கிற அங்கே வந்து கர்த்தனுடைய சமூகத்தில் தன்னுடைய குறைகளை அறிக்கை செய்ய சொல்லுங்கள் அறிக்கை செய்கிறவன் இருக்க வேண்டும் கிருபாசரம் என்றால் அந்த கிருபாசரத்துக்கு கீழே இருக்கிறது இந்த மூன்று வகையான அனுபவம் பொருள்கள் அதற்குள்ள அடங்கியிருக்க வேண்டும் கரத்தை நோக்கிக் கொண்டிருக்கிற வேலைக்காரனுக்கு ஏற்ற வேலை கரம் உதவி செய்கிறது அந்த கிருபாசன தேவன் பிரசன்ன பேசுகின்ற இடத்தில் வந்து அங்கே நம்முடைய காரியங்களை எதிர் நோக்கி காத்திருக்கும் போது இல்லை நம்முடைய குறைகளை உணர்த்தும் போது அறிக்கை செய்யும் போது நமக்கு இறங்குகின்றார் இறங்குவோம் என்று சொல்லுகின்றார் கிருப இறக்கத்தை தேவனுடைய இறக்கத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்கு தேவன் என்று நாம் கிட்டிச் சேர வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறது என்று ஆண்டவராக பிறப்பதற்கு முன்னால செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கும் எங்கும் தேற்கு தரிசன வாக்கியங்கள் எழுதியிருக்கிற வார்த்தையின்படி இன்ன காலத்தில் பின்னப்பிரம் தோன்றுகின்ற காலத்தில் இப்படி ஒரு ரஷகர் பூமியில பிறப்பார் என்கிற செய்தி எங்கும் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருந்தது அப்படி இருக்கும்போது எல்லா பெண்களும் தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள் என்னுடைய வயிற்றிலே ரட்சிகர் பிறப்பார் என்னுடைய வயிற்றிலே ரட்சகர் பிறப்பார் என்று எதிர்நோக்கி இருந்தார்கள் பெரிய வசதி படைத்த பெண்களை நினைத்தார்கள் யூதருக்கு ராஜாவாக வருகின்றவர் வருவார்கள் ஒட்டகங்கள் வாகனங்கள் வீடு வசதியாக இருக்கும் எங்களுடைய கொட்டார நாங்கள் பெரிய ஆண்மனையில் இருக்கிறோம் எல்லா எல்லா வசதிகளும் எங்க இடத்துலதான் இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில எதிர் நோக்கி இருந்திருக்கலாம் அந்த நாட்களில் ஒரு ஏழை பெண்மணி அவள் தேவனுடைய கிருவை பெறுவதற்கு தகுதியுள்ளவளாயிருந்தாள் அவருடைய வயிற்றில் சேகர் தோன்றினார் என்று நாம் காணுகின்றோம் அவருடைய தகுதி என்ன வாசிக்கலான் அப்பொழுது தேவனுக்கு மைமை உண்டாவதாக ஆண்டவராகிய தேவன் இந்த நாட்களிலும் அப்படிப்பட்டவர்களுக்கு தம்முடைய இரக்கத்தை காண்பிப்பதற்கு ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் திமுக முதலாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கிறார் பயந்தவர்களுக்கு இருக்கிறார் தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அவருடைய இறக்கம் யாருக்கு யார் கத்திற்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் தலைமுறை தலைமுறையாக உள்ளது என்று மரியாதை சொல்கின்றார்கள் அவருக்குள்ளவராகிய தேவன் எதிர்பார்க்கின்ற அவருக்கு பயப்படுகிற பயம் உள்ள கருத்தர் அனுபவத்தை பெருக்கிற அனுபத்தை நாமத்துறை நாம் ஏழை மேல இருந்து சொல்லிக் கொண்டு வருகின்ற அடிமையின் தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தார் அருமையான கத்துரை பிள்ளைகளை ஆண்டனுடைய சகாயம் ஆண்டனுடைய இறக்கம் அதாவது நமது மேல் இருக்கிறது இருந்தபடியால நாம் எல்லாரும் நம்மளுக்கூட வாசல் செய்யும் சில ஐக்கியத்தை பெற்றோம் அதற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் ஆண்டவராகிய தேவன் பயப்படுகிறவர்கள் இறக்கத்தை அவர் வைத்திருக்கிறார் இரக்கத்தை அவர் காண்பிக்கிறார் நாம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஹெலே இல்லையா தேவன் நமது உலத்தில வாசமாயிருந்தாலும் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கும் போது தொடர்ந்து நம்முடைய இரக்கம் நமக்கு தரப்படும் நம்மளுடைய இறக்கத்தின் மேல அவர் கட்டளையிடுவார் என்பதை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் கர்த்தருக்கு பயப்படுகிறது அதாவது தீமையான வழிபாடுகளை விட்டுவிட்டு தீமையான வாழ்க்கையை விட்டுவிட்டு தீமையான செயல்முறைகள் கிரியைகளை விட்டுவிட்டு நான் தேவருக்கு பிரியமாக வாழ்வதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் பயம் என்று இறைவாக்கு சொல்கிறது அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஹலே இலையா ஹலே தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அடிப்படையால் அருமையான கத்திர பிள்ளைகளே ஆண்டவராகி தேவன் இரக்கம் உள்ளவர் அவர் இரக்கம் உள்ளவர் அந்த இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் கிருபாசன தண்டை சேர்ந்திருக்கின்றோம் அண்டவர் ஆகியோட சமூகத்தில் வரும்போது கருத்தர் பிரசன்னாயிருக்கிறார் அறிந்து நாம் இந்த கிருபாசன தண்டை தேவன் பிரசன்னா இருக்கிற நம்முடைய குறைகள் எல்லாம் அறிக்கை கொண்டே இருக்கிறோம் ஆண்டவர் நம்மை சுத்தம் கொண்டிருக்கிறார் அதற்காக நான் கற்றிற்கு நன்றி செலுத்துகிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நாம் அந்த இரக்கத்தை பெற்றிருக்கிறோம் இரக்கத்தை பெற்றவருடைய உள்வாய் எப்படி இருக்க வேண்டும் என்கிறத அடுத்தபடியாக பார்ப்போம் மகிமை உண்டாவதாக தேவனுடைய இரக்கங்களை தேவன் நமக்கு தந்திருக்கின்றார் அந்த இரக்கத்தை நான் நல்லவர்களாயிருந்த போதல்ல நாம் கொடிய பாவிகளும் தேவனுக்கு விரோதிகளும் விரோதம் செய்கின்றவர்களாக இருக்கிற காலத்தில் ஆண்டவர் நம்முடைய குறைகளை நம்மை சேர்த்திருக்கிறார் நமக்கு இப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களே இருக்க வேண்டுமா நாமும் நீங்களும் எகிப்து அடிமைகளாக இருந்தீர்கள் என்பதை மறந்து விடக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுத்திருக்கின்றது ஒதுக்கப்பட்டவர்களை காணும் போது ஜிக்க வேண்டும் தேவசத்தில் அவர்களுக்காக நாம் இறங்க வேண்டும் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய பரமப்பிதா அவர் இறக்கம் உள்ளவராக இருந்தபடினால்தான் அதனுடைய இந்த பூமிக்கு அனுப்பி தந்து நமக்கு இவ்வளவு பெரிய லட்சம் கட்டளையிட்டிருக்கிறார் பாவ கடன்கள் எல்லாம் அவர் மன்னித்திருக்கின்றார் நமக்கு விடுதலை தந்திருக்கின்றார் இவைகளை உணர்ந்ததாம் நம்முடைய பரமப்பிதாவுடைய உள்ளம் எப்படி இருக்கின்றதோ அந்த பிரகாரம் நம்முடைய உள்ளமும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை உங்களுக்கு நான் அறிவித்துக் கொள்கிறேன் பார்க்கலாம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வாக்கியத்தை இருங்கள் செயல்முறைகளில் ஈடுபட்டு காலத்தில் மனிதர்களுக்காக இரக்கம் பாராட்டினார் இரக்கம் பாராட்டி நம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அவர் அனுப்பி அவரை மரணத்துக்குள் நமக்கு இந்த மகாபீரி ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலேயும் அதாவது நம்முடைய பரமபித உள்ளம் எப்படி இருக்கின்றதோ அந்த பிரகாரம் நம்முடைய உள்ளமும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் மன்னிக்கப்பட்டுவிட்டோம் நமக்கு எல்லாம் மன்னிக்கப்பட்டு ஆகிவிட்டது என்று பிறரை பற்றி நம்ம கவலைப்படாமல் இருக்கக்கூடாது என்று கத்தனுடைய வார்த்தை சொல்லுங்கள் இருக்கிறார் என்று மன்னித்தால் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் நாம பிறருக்காக இறங்கி அவர்கள் பாவிகளோ அவர்கள் கஷ்டப்படுகிறவர்களோ கர்த்துக்கு விரோதமான செயல்பட இருக்கின்றவர்களோ இருந்தாலும் அவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் மனதிறங்க வேண்டும் என்று ஆண்ட விரும்புகிறார் கத்தர் இறக்கமும் மன உருக்கமும் மிகுந்த கிருமையும் உள்ளவர் தேங்கிக்கு மனசாப்படுகிறவர் அருமையான கற்றலை பிள்ளைகளை நான் என்னுடைய வாழ்க்கையில இதே எப்பொழுது மனதில் நாம் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் நான் பிறருக்கு இறங்குகின்றவர்களாக இருக்க வேண்டும் பிறருக்கு மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஒருவர் குற்றம் செய்து கடன்பட்டு விட்டால் அவர்களுக்கு நாம் மன்னிக்க என்று இறைவன் சொல்கிறார் மன்னிக்காத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல ஒரு வெள்ளைக்காரரையும் அவருடைய ரெண்டு பிள்ளைகளையும் தீயில் இட்டு கொளுத்து விட்டார்கள் வட இந்தியாவில் மிஷினரிகளை எரிந்து போனார்கள் இதை கேஸ் போடுவதற்கு இவைகளை விளக்கு தொடுப்பதற்கு மனைவி இடத்துல கேட்டார்கள் அந்த அம்மா சொல்லிவிட்டார்கள் நான் அவர்களுக்கு மன்னித்து விடுகிறேன் கேஸ் கூட நான் விரும்பவில்லை மன்னித்து விடுகின்றேன் அந்த அந்த மிசர் ஊழியத்தை தொடர்ந்து நான் செய்ய என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள் நான் அவர்களுடைய கடன்களை மன்னித்து விடுகின்றேன் பே உணவர்களை நான் மன்னித்து ஆண்டவராய தேவன் நமக்கு என்ன அருள் செய்திருக்கிற நாம் தொடர்ந்து விடுபட்டை அடைந்து கொள்வதற்கு மன்னிக்க வேண்டும் பிறர் செய்கிற குறைகளை நாம் மன்னித்து மறந்து மனதிலே வைத்துக் கொண்டிருக்க கூடாது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் திரும்ப திரும்ப பலதொட உங்களுக்கு சொல்லுகிறேன் உள்ளத்தில் அவர்களை பகமையை வைக்காதீர்கள் யாரு உள்ளத்துலயும் அவங்களுக்கு பகமே இருக்கா அவருடைய கால கழிவுங்க திருவனந்த நேரத்தில் அவர்களை கூப்பிட்டு வாங்க சிஸ்டர் வாங்க பிரத என்று சொல்லி அவங்க காலக்கழிவிடுங்க அப்போ அது மன்னிக்கிறதா இருக்கு வாயில சொல்லிவிட்டு உள்ளத்திலே சேரி கொண்டிருந்தால் அதுவும் இல்லை ஆனா அருமையான கற்றுரை பிள்ளைகளை மன்னிக்க வேண்டும் பரமவிதா மன்னிக்கிறவராயிருக்கிறார் இரக்கமுள்ளவராயிருக்கின்றார் அவர் இறங்காமல் இருந்தால் பூமி இப்படி இருக்காது யாருமே பூமியில இருக்க முடியாது மழையையும் வெயிலையும் பணியையும் காற்றையும் எல்லாத்தையும் தான் இருக்கின்றார் என்று நாம் காணுகின்றோம் அப்படிப்பட்ட மனநிலை நம்முடைய வாழ்க்கையிலேயும் இருக்க வேண்டும் என்று கத்தராகிய தேவன் விரும்புகிறார் அதற்காக நான் இவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படிப்பட்ட மனவியுடைய தான் யார் தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் தான் தேவனுடைய மக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் கோயில்குட்டியாருக்கும் உபதேசியாருக்கும் தகராறு உண்டாயிற்று தகராறு நிமித்தம் ஒருவர் ஒருவர் பேசவில்லை ஞாயிற்றுக்கிழமை தயாரார் நடந்தது பிரிந்து போய்விட்டார்கள் மறு ஞாயிறு ஆராதனை கிட்ட நெருங்குகிறது கோயில்குட்டி யார் பிளான் பண்ணினார் இந்த உபதேசியார் நம்மிடத்தில் மன்னிப்பு கேட்காமல் எப்படி ஆராதனை திருவிருந்து நடத்தினார் பார்க்கலாம் என்று அவர் தீர்மானித்து வீட்டில் இருந்தார் சரிபோக ஞாயிற்றுக்கிழமை காலை வந்தது விடியற்காலமே வந்தார் வந்து கோயிலெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணி டேபிள் போட்டு எல்லாம் ஒழுங்குபடுத்தி வைத்து எல்லாம் ரெடியா வைத்து விட்டு திறந்து வைத்து விட்டு வீட்டுக்கு போயிட்டார் உபதேசியா கோயில்கிட்ட ஒப்புறம் ஆகணும் அவர் வீட்டை கொஞ்சம் நேரத்தோட வந்தார் வந்து வீட்டை எட்டி போய் வீடு திறந்து இருக்கிறது கோயில்கிட்டார் இங்கே பார்க்கிறார் உபதேஷார் வருகிறாரா ஆராதனை எப்படி ஆரம்பிக்கிறார் எப்படின்னு அவர் பார்த்து கொண்டு வீட்டில் இருக்கிறார் உபதேசியார் வீட்டுக்கு வந்து கோயிலுக்குள்ள வந்து பார்த்து அப்புறம் வீட்டுக்கு போறதுக்காக வீடு திறந்து கிடக்கிறேன் என்று வீட்டை பார்க்க சென்றார் மண்டபத்தோடு கீழே இறங்கினார் கோயில் பக்கம் தானே வீடு வீடு திறந்து வீடு உபதேசியார் சட்டார்த்து கதவு அடிச்சான் கேட்டது பூட்டி உள்ள லாக் பண்ணி கொண்டு உள்ளே இருந்து கொண்டார் உள்ளே லாக் பண்ணி விட்டு உள்ளே இருந்து கொண்டார் வேற சுபதேசியார் இப்போ ஒப்புறாகாமல் ஆராதனை நடத்த முடியாது அப்போ ஒருவர் பிளான் பண்ணினார் என்ன சூழ்நிலே நின்னார் ஜவுனி உடனே ஒரு பாட்டு பாடினார் கர்த்தரின் பந்திக்கு சகோதரா சகோதரா கற்றரின் பந்திக்குவா என்று ஒரு பாட்டு கீர்த்தனையில் உண்டு லேலுயா அந்த பாட்டை பாடினா அந்த பாட்டை அப்படிதான் ஒரு கொண்டு வருகிறது அந்த பாட்டை அந்த சூழலை கேட்ட பிரகாரம் பாடிக்கொண்டு கிட்ட போய் கதவை தட்டினார் அவரும் திறந்தார் இவரும் போய் காலில் அவருக்கு அவர் இவர் காலில் விழுந்தார் இவர் அவர் காலில் விழுந்தார் லேலையா மன்னிப்பு கேட்டுக்கணும் அந்த பாட்டை பாடிக்கொண்டு கோயிலுக்கு வந்தார் வந்து ஆராதத்தினாரலைய ஆரானை ஒ சொல்லா மற்றபடி உள்ளவை அருமையான கத்தளை பிள்ளைகள கத்தனின் சமூகத்தில நம்முடைய பரமபிதா அதாவது எப்படி இருக்கிறாரோ அதே உடனே நாமும் இருக்க வேண்டும் இருக்க வேணும் நம்முடைய பரமபிதா பிதாவாக இறக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நாமும் இறக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் கடன்கள் விட்டது போல நாமும் பிறருடைய கடமைகளை மன்னிக்கணும் மன்னிக்காவிட்டால் என்ன ஆகும் வாசிங்க மத்திய பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வாக்கியத்து ஒருவர் வாசிக்கலாம் அவனவன் அவனவன் இருந்தால் உங்களுக்கு அதிகாரம் உண்டு அவர் இறக்கம் உள்ள ஒருவன் பதினாயிரம் காலந்து கடன் பெற்றான் அவனை அந்த யஜமான் பிடித்து நீ பட்ட கடனை எல்லாம் கொடுத்து தீர்த்து போ என்று அவனை பிடிக்கிறான் மனைவி பிள்ளைகள் எல்லாம் நீ எதை விற்றாய வித்துவிட்டு கடனை எனக்கு திருப்பி கொடு என்று கேட்டான் இவன் காலில் விழுந்து ஐயா மன்னிங்க நான் கொடுத்து தீர்க்கிறேன் கால கால அவகாசம் கொடுங்க என்று கேட்கிறான் இவனுடைய நிலைமையின் சூழலை இவனுடைய வேதனை கண்டு அந்த எஜமான் இல்லைப்பா நான் எல்லாம் மன்னிச்சு உனக்கு மன்னித்து விட்டேன் சமாதானத்தோடு போ என்று சொல்லிவிட்டான் அப்படியே அவன் திரும்பி வந்தான் வருகிற வழியிலே இவனிடத்துல நூறு வெள்ளி பணம் கடன் பெற்றவர் பெற்று வருகிறான் கடன் பெற்ற கடமை கொடுக்கிறான் பொறுமையா இல்ல இப்பொழுதே கொடுத்துட்டு போயின் கட்டி காதல வைத்து விட்டான் இந்த நூறு வெள்ளிக்காசு தருகிற வரைக்கும் இங்கிருந்து விடவே மாட்டேன் பதினாயிரம் தாழ்ந்து கடனை மன்னிப்பு பெற்று வந்திருக்கிறான் இவர் ஒரு சின்ன கடன் இந்த கடனை தள்ள இவனுக்கு மனசு இல்லை இது செய்தி இந்த ராஜாவுக்கு போனது ராஜா உடனே இவனை வரவழைத்து உனக்கு நான் மன்னித்தது போல நீ ஒரு சோதனருக்கு மன்னிக்க வேண்டாமா அதன் அப்படி நான் நீ மன்னிப்பதற்கு இறக்கமற்றவனாக இருந்தபடினால் பழைய கடன்கள் உண்மையிலே சுமத்துகிறேன் என்று சொன்னதாக வேகத்தில் எழுதியிருக்கிறது அருமையானவர்களே ஆண்டவர் எப்படிப்பட்டவர் இரக்கம் உள்ளவர் பரமபீதா எப்படிப்பட்டவர் இறக்கமுள்ள இருக்கிறார் பரமபீதா இறக்கமுள்ள இருக்கிறது போல நீங்களும் இறக்கம் உள்ளவர்களாக இருங்கள் மன்னிப்பை பெறுவீர்கள் பெற்றுக்கொண்ட ரசிப்பிலே வளர்வீர்கள் திருப்பி எந்த பாவ போராட்டம் உங்களுக்கு வராது பழைய எரிச்சல் பழைய கோபம் வராது நீங்கள் மன்னிக்கிறவர்களாக இருந்தால் அறிக்கை செய்த காரியம் உங்களை போய்விடும் இல்லாவிட்டால் அது மதுவா மதுவா பழைய உங்களிடத்தில் வந்துவிடும் வந்து பழைய பாவியாக ஆக்கிவிடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் போல அவருடைய வாழ்க்கை இருக்கிறது நாம் இன்று பார்க்க அதாவது ஜென்ம பகையாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம் ஒரே வீட்டில் படித்த ஒரு பட்டதாரிகள் வீடுகளில் இருக்கிற அவல நாம் பார்க்கின்றோமே அதாவது தனித்தனி அக்கௌண்டு தனித்தனி சாப்பாடு ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் ஆகுக்கு ஒரு பிள்ளை இது அப்பா பிள்ளை அம்மா பிள்ளை ரெண்டு பேருக்குள்ள பேச்சுவார்த்தை கிடையாது இப்படி எத்தனை கூட போகிறது இன்றைக்கு இருக்கிறத நான் பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை ஆளுடைய திருவாக்கு சொல்லுகின்றது ஆண்டவர் ஆகிய தேவ இரக்கம் உள்ளவர் அலையலுடைய பரமபிதாவும் இரக்கம் உள்ளவர் நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பெருவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சொத்து இருக்கிறேன் அலேரு அந்த முறையான நீங்கள் செய்து பாருங்கள் அதில் இருக்கிற மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில நான் செய்த பாவ கடன்களை இப்படித்தான் தீர்த்தேன் கருத்து எனக்கு அப்படித்தான் ஆலோசனை தந்தார் நான் என்னுடைய ஆறு வயசுல ஒரு சிறிய கலவு செய்திருந்தேன் நான் அடிக்கடி சொல்லவா ஒரு நெருப்பட்டியும் ஒரு தீப்பட்டியும் இரண்டு ரூபாய் கலவு செய்திருந்தேன் அது எனக்கு தேவன் என்னை சந்தித்த நாளிலே எனக்கு இதை காண்பித்தார் திரும்ப கொண்டு கொடு என்று சொல்லி ஆறாவது வயதில் இருபத்தி ஐந்தாவது வயதில இப்ப தேவனி கொடுக்க கருத்து உதவி செய்தார் யார் யாரிடம் புறவாக அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இருந்தது ஆனால் அது என்னுடைய சொந்த பிரச்சனை இல்ல குடும்பத்தை சார்ந்த தயாராக இருந்தது ஆனால் கருத்து எனக்கு அனுக்கிரகம் செய்தார் அது செய்துவிட்டு நான் வரும்போது அங்கே போய் ஒப்புறம் ஆகிவிட்டு திரும்பி வரும்போது வாழ்கிற வாழ்க்கை அல்ல அங்கே கிறிஸ்துவனுடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தை எதிர்பார்க்க முடியாது அருமையான கத்திர பிள்ளைகளே உடைய திருவாக்கு சொல்லுகிறது மன்னிங்க அப்படி உங்களுக்கும் சொல்லும் நமக்குள்ளே வந்திருக்கிறார் மரியால் சொன்னது போல அவருடைய இறக்குகள் இருக்கின்றது காத்திருந்தார்கள் காத்திருந்தார்கள் உலக சில எல்லா வசதியோடு இருக்கிறவர்கள் என்னுடைய வயிற்றில் என்னுடைய வீட்டில்தான் உலக ரட்சர் குமாரன் பிரப்பாறை என்று எதிர்பார்த்தார்கள் அடிமை பெண் என்னுடைய வயிற்றிலே கருத்தர் பிறந்தார் நமக்கு கத்தருக்கு பயப்படுகிற பயம் ஏற்கட்டும் ஒரு பாதிலும் சொல்லவே இல்லை அவங்க மூச்சு காட்டல மூச்சு காட்டாவிட்டு உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் மன்னித்து விடுங்க நீங்கள் மன்னித்து மன்னிக்கப்பட்ட ஆகிவிட்டது அவளை மன்னித்தவர்கள் நீங்கள் அவளத்தில் நேரடியாக பிடித்து நடந்து கொண்டேன் இது உங்களுக்கு மனசாக இருந்தால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிவதற்குத்தான் இந்த தலைப்பு செய்தி என்று நமக்கு தரப்படுகின்றது ஆண்டவர் இறக்கம் உள்ளவர் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம் ஆனால் நமக்கு எப்படிப்பட்ட சுவாவங்கள் இருக்க வேண்டும் இருக்க அவர் குமாரனை அனுப்பாதி எப்படி கிடைத்திருக்கும் எப்படி பாவத்தை எப்படி மன்னிப்பு பாவத்திலிருந்து உடலையாக இனத்தை கொடுத்து வாங்குவீர்கள் இறக்கம் அவனுடைய மர்மக்கு மேல அவர் வைத்த மகாபரிய தயவுனால ஆகியிருந்த தம்முடைய குமாரனை நமக்கு அமைப்பு இவ்வளவு பாடுகளை படம் வைத்து இவ்வளவு சித்தரவதைப் பட்டு இவ்வளவு பெரிய வேதனைக்குள்ளாக தம்முடைய ஜீவனை விட்டு நம்மை ரட்சித்த அந்த பரமபிதாவை நாம் நினைக்க வேண்டும் பலியாக செலுத்துவதற்கு அவர் இரக்கமுள்ளவராக மர்மக்கள் மேல் இறக்கமுள்ளவராக இருந்தார் என்று பெருடைய திருவாக்கு சொல்கிறபடினால ஆண்டு நான் சொத்துரைக்கிறேன் கத்திர தேவருடைய பிள்ளைகளை நாம் என்ன செய்ய ஒருவருக்கு ஒருவர் உங்களுக்கு சொன்னது என்று சொல்லாமல் எனக்கே என்று ஒவ்வொரு எடுத்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு என்று எடுத்துக்கொள்ளுங்கள் நானும் எனக்கு என்று சொன்ன தியானிக்கும் போது நானும் எனக்கு இருக்கிறதா என்று நான் கவனிக்கை தான் இருக்கிறேன் அதுதான் முறை அருமையானவர்களை கத்துரை வார்த்தை எல்லாருக்கும் அது பொருந்தும் தேதவாய்க்கும் இருபுறம் அங்கேயும் சாடும் இங்கேயும் சாடும் ால பிரசிக்கிறவரும் இருக்கணும் பிரசங்க கேட்கிறவர்களும் அந்த பிரகாரம் இருக்கணும் அருமையான ஒருவருக்கு ஒருவர் நிறுவம் மூன்றாம் அதிகாரம் ஒருவர் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தலும் மன தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையை தரித்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒரு பேரில் ஒருவருக்கு குறைபாடு குறைபாடு கிறிஸ்துவங்களுக்கு மன்னித்தது போலித்தது போல ஒருவருக்கு ஒருவர் என்று சொல்லது ஆளுக்குள்ளாக வந்திருக்கின்றோம் வார்த்தை பெற்று சமைத்து சொல்ல முடியும் எனக்கு இனதுதான் கல்லிமா என்று இடைத்தவனுக்கு சொல்லுமாவத்தில் தூத்துக்குடியிலிருந்து ஒரு சோதரர் வந்திருந்தார் அவர் ஒரு தொழில் அதிபதி என்று சொல்ல வந்து தொழில் செய்கின்றவர் மீன் தொழில் கடல் தொழில் அவருக்கு ரொம்ப நெருக்கடி ஆகிவிட்டது கடன் பிரச்சனை பல கஷ்டங்கள் கஷ்டத்தில் அவர் அங்கே இருந்து இதை சொல்லணும் அதை சொல்லணும் இப்படி நான் எழுதி வைத்துக் கொண்டு என்றால் நான் சொல்லிதான் அவர் கேட்டு கேட்டுத்தான் ஒரு காரியமும் செய்வார் ஆனால் எப்படினாலும் இந்த காரியம் இப்படி இருக்கிறது இதற்கு என்ன செய்வது என்று ஆலோசனை கேட்க வேண்டும் என்று வந்தேன் இங்கே ஆராதனை முடிகிறதுக்குள்ளாக கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை எனக்கு வேண்டிய எல்லா பாதலும் கிடைத்து விட்டது ஜெவமணியான பொங்கல் அருமையான கச்சனை பிள்ளைகளை அதாவது பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் தேவன் பிரசன்னா இருக்கிற தேவன் சமீபமா இருக்கிற இடத்துக்கு நான் வந்திருக்கின்றோம் அப்ப அந்த தேவன் எப்படி இருக்கிறார் அப்படி நாமும் இருக்கணும் நாமும் அந்த பிரகாரம் இருக்கணும் ஆண்டு இறக்கமுள்ளவர் என்று தாவிதராஜா சொன்னார் நம்மை பார்த்து ஆனாலும் என்ன செய்ய வேண்டும் தேவன் இறக்கமுள்ள போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் இறக்கப்பட்டு மன்னிங்க மன்னித்து விடுங்கள் மனதார மன்னித்து விடுங்கள் மன்னித்துவிட்டு தேவனுடைய இறக்கத்தை பெறுவதற்கு அதனாலதான் அதாவது பேசுகிறதுக்கு கூட இந்த காலத்தில் பயப்படுகிறோம் என்ன வந்துவிடுமா பாவம் பிறப்பிக்குமா சொற்கள் அதிகமாக பாவம் பதறிப்போய் விழுந்தால் வார்த்தை விழுந்தால் குற்றம் அப்படினால எல்லாத்தையும் பயந்து பயந்து பயந்து நடக்க வேண்டும் அதான் மரியாதை சொன்னாரு இறக்குங்கள் அவருக்கு பயந்தவர்கள் கற்ற பிள்ளைகளை தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு இந்த பூமியிலே காணப்பட கர்த்தன் உதவி செய்வாராக கர்த்தர் இரக்கம் உள்ளவ அவருடைய இரக்கத்தை நாம் பெறுவதற்கு கிருபாஸ்தலத்தையும் வர வேண்டும் அவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு நாம் குறைகள் எல்லாம் விட்டுவிட வேண்டும் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுகிற பெறுவான் தேவ சமூகத்தில் பிரகாரம் தேவ சமூகத்தில் எல்லாவற்றிற்காக அவர்களுக்கு தேவன் இறக்கத்தை அறளாமல் இருப்பாரோ என்று வேதம் சொல்லுகின்றது அது அப்படினால் வார்த்தை சொல்லுகின்றது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நான் இரண்டாவது பார்த்தோம் இறக்கம் உள்ளவராக இருக்கிறது போல நாமும் இறக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒரு ஒருவர் நாம் இறங்குகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று இறைவாக்க ஆண்டு அவர் மிகவும் இறக்கமுள்ளவர் ராசுர் மறித்து அடக்கம் நட்கு நாளாகி விட்டது கல்லறையன்றே கடந்து வந்தார் அவர் அற்புதங்களை செய்கிறவர்தான் இறக்கமுள்ள அழுகிறவருடைய கண்ணீரை கண்டவுடனே அவரும் கண்ணீர் விட்டார் மன உருக்கம் உள்ளவர் இறக்கமும் மன உருக்கம் உள்ளது நாம் கஷ்டப்படுகிறதை அவர் பார்த்து நமக்கு அவர் இறங்குவார் மனம் இருக்க வேண்டும் என்றுதான் இப்ப நம்ம இரண்டாவது பாகமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம் இறக்க உடவராய் இருக்கிறது போல இறக்கப்பட்டு குமாரனை உங்களுக்காக அனுப்பி தந்து உங்களுக்காக பிராய்ச்சித்த பாவம் விமர்சனம் செய்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் மன்னித்து விடுங்கள் என்னுடைய பாவக்கடனை கற்று மன்னித்து விட்டாரு இவர்கள் செய்த ஒரு சிறிய குற்றத்தை நான் மன்னிக்க கூடாதா என்று அவைகளை மன்னிக்கும் மனப்பான்மை நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது இந்த மாவசத்தில் வரைக்கும் கோபதாவுகள் வரும் பர்சுத்வான கடுங்கோ கொண்டார்கள் என்றெல்லாம் வேதத்தில் எழுதியிருக்கிறது கோபங்கள் வரும் அவைகள் வரும் அவைகள் எதுவரைக்கும் இருக்க வேண்டுமா சூரியன் மறுநாள் போத்திரி வைத்திருந்தால் உள்ளது நெருப்பு மடிக்குள் இருந்தால் போல பிடித்து விடும் கணவர் மனைவிக்குள்ளேயோ பிள்ளை பெற்றோர்களுக்கு பிள்ளையெடுக்குள்ளோ ஏதோ ஒரு காரியம் இருந்தாலும் சரி மாலை குடும்ப ஜெலவம் பண்ண வரும்போது என்ன செய்ய வேண்டும் மாற்றிக் அதை அகற்றி விட வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது அதற்காக நன்றி செலுத்துகிறேன் இல்லாவிட்டால் ராத்திரி அதை வைத்துக் கொண்டே இருந்தால் ராத்திரி சாத்தா இதுதான் வழி பார்த்து கெட்ட சொப்பனங்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவான் கெட்ட சொப்பனங்களை கொடுப்பான் அந்த சொப்பனி ஓஹோ நாம் இருக்கிறது சரிதான் அவர்கள் தான் சரியில்லை அவருடைய வாழ்க்கையும் சரியில்லை என்கிறதெல்லாம் காட்டி பெரிய பகுதிகளை கொண்டு அவர்களை விட்டு விடுவான் அதற்கு இல்லாதபடி கட்டிட பிள்ளைகளில் எந்த காரியமானாலும் அது லகுவான காரியமாகிவிடும் அதுல மன்னித்து விட்டால் அதுல பிரச்சனை இல்லாத ஒன்று இல்லை அது ஒன்று பார்க்கத்தானும் செய்யணும் அப்படின்னு நாம் என்ன அதில் இருக்கிற பேக்ரவுண்ட் வேதனைகளை அனுபவித்தவர்களுக்கு அது தெரியும் அருமையான கட்டிட பிள்ளைகளை பரமபிதா மன்னிக்க மன்னிக்கிறவராக இறக்குமுள்ளவராக இருக்கிறது போல நாமும் வர்களாய் இருக்க வேண்டும் என்று கத்தட திருவாக்கு சொல்லுகிறபடினால சோதரிக்கிறார் அதாவது ஒரு ஊழியக்காரர் பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர் வட இந்தியா அலுவலக செய்கிறார் பெரிய ஆர்கனைசர் எல்லாமே நிறைய வைத்திருக்கிறார் அவர் வெளியே போயிட்டு வரும் ஊழியத்து போயிட்டு வரும்போது குப்பைத்தொட்டில் கிடைக்கிற ஒரு பிள்ளையை தூக்கி கொண்டு வந்தார் தவறான ஒரு பிள்ளை பிள்ளை குப்பைத்தொட்டில் போட்டு விட்டார் என் அது வளர்த்து ஆளாச்சி அது சொல்லுவார் என்னுடைய பிள்ளை என்னுடைய மகள் மகள் தான் சொல்வார் அவர் மகள் நான் உள்ள ஊழியத்துக்கு போயிட்டு வர லேட்டாயின்னா என்னை தேடுவார் போனோன்னே அப்பா என்று ஓடி வந்து கட்டிப்பிடித்து வாசம் காட்டோம் அப்படிப்பட்டேன்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை அவர் சொல்லுவார் இப்படி பிள்ளை பட்டப்படிப்பு படித்து கொண்டிருக்கிறது என்று சொல்வார் அது அப்படின்னால இறக்கம் இல்லையிலையா அந்த குழந்தை யார் பற்ற பிள்ளைகிறது கிடைக்க நமக்குடா தொந்தருவது என்று சொல்லி போகிறதுனால இறக்கம் உள்ளவர்களுக்கு ஒரு ஜீவன் மேல் ஒரு ஆத்மாவின் மேலே அவ்வளோ பெரிய பாரம் உண்டு என்று இறைவாக்கு சொல்கிறது இல்லையிலேயா அன்ற ஒரு மனிதன் எரிசிலேமை விட்டு எரிகோவுக்கு சென்றான் போகிறது அந்த மனிதன் வழியிலே கள்ளற்கையிலே பட்டு அடிபிட்டு குற்றவீராகி வஸ்திரங்கள் எல்லாம் பறிகொடுத்து அவன் வழியில கிடந்தான் கிடக்கும் போது அங்கே ஒரு ஆசாரியன் வந்தான் அதை பார்த்து விட்டு ஆராதனைக்கு நேரமாகி விட்டது என்று வேகமாக போய்விட்டான் இரண்டாவது ஒரு லேவியன் வந்தான் லேவியனும் பார்த்து விட்டு எனக்கு ஆலயத்தில் நிறைய வேலை இருக்கிறது அவனும் போய்விட்டான் மூன்றாவது ஒரு சமாரியன் வந்தான் அந்த சமாரியன் அவன் மேல் இறக்கம் கொண்டு அவனை கிட்ட போய் அவனுடைய காயங்கள் எல்லாம் தொடைத்து வைத்திருந்த எண்ணெயினாலே காயத்திலே பூசி என்னுடைய சுய வாகனத்தின் மேல் ஏற்றி அவனை கொண்டு போனான் கொண்டு போய் சத்திரக்காரனுடைய கையிலே அவன் ஒப்புக் கொடுத்தான் என்று சொல்லலாம் இன்னைக்கு மருந்தெடுத்தாலும் போம் என்று சொல்லுகிறார்கள் அருமையானவர்களே மருந்தென்பது ஒன்று அல்ல மெடிக்கல் ஸ்டோர்ல இருக்கிறவர்கள் அத்தனையும் அவை சத்துணவு என்று கத்திரவர்களால் வெளிப்படுத்தி இருக்கிறார் அவ்ளதான் வேற ஒன்றும் இல்ல வீட்டில நம்ம பருப்பு கறிக்காயம் வெள்ளைப்பூடு இவைகள் எல்லாமே போடுகிறோம் வெள்ளை கேப்சூலா ஜூஸ் எடுத்து வந்து இருக்கிறது எல்லாமே அங்க இருக்கிற புறாம மனிதனுக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய சத்துணவுகள் தான் ஆனா அப்படினால இப்பொழுது சாப்பிட்டு விட்டால் போயிட்டு தண்ணி மிளகி தண்ணி குடித்து விட்டாலும் முடிஞ்சு ஒரு கஷ்டமும் இல்லை ஒரு பேட் இல்லை ஒன்றும் இல்லை பிள்ளைகள் அதை சாப்பிடுகிறது அதே வண்ணமாக இந்த சபாரிய சுகனத்தில் ஏற்றி சத்திரக்கார கையில கொண்டு ஒப்படைத்தான் இவன் என்னை பராமரித்து சோமாக்கிவிடு என்று ஒரு வெள்ளிக்காசிக்காசையும் கொடுத்து பார்த்துள் மீதி பாய்க்கிணா வந்து வரும்பு உனக்கு சொல்லிட்டு நீங்களே செய்ய சொலாச பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வாக்கியத்தை ஒருவர் இரக்கம் செய்தவனே என்றான் அப்படித்தவனை நோக்கி நீ போய் அந்தபடியே செய்யும் போய் அந்தபடியே செய் இந்த கதையா இந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டு இந்த சம்பவத்தான் சொல்லிட்டு இப்படி செய்யப்பட்டது நடந்தது மூன்று பேர் பார்த்தார்கள் அதில் மூன்றாவது அந்த நபர் அவன் அவன் மேல இரக்கம் கொண்டு அவனை துடைத்து அவனை வாகனத்தில் ஏற்றி தன்னை கையிலிருந்த காசை சத்திரக்காரன் கைகளை கொடுத்து அவனை பராமரிக்க முடியாத சொன்னார் நமக்கும் இறக்க சிந்தனை இருக்க வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார் முக்கியமானது கொஞ்ச நாளாக வரவில்லை வந்தார் வந்து எப்படி நடக்க முடியல ஆக்சிடென்ட் ஆகிட்டு இடையில அதில் செப்பு பக்கம் ஒரு பசு ஏற்பட்டிருக்கிறது வைத்திய போன வைத்தியர் ஆயிரத்தி ரூபாய் தந்தால் சரி பண்ணி விடலாம் என்று சொல்லியிருக்கிறார் என்னிடத்தில் ஒரு பைசாவும் இல்லை என்று சொன்னார் என்று சொன்னார் நானு ஜெவம் கத்த சுடா நீ அந்த காசை கொடு என்று சொன்னா லே லுயா அதை கொடுத்து அவருடைய கையில கொடுத்து அந்த காசை கொண்டு போய் நீங்கள் இதை அந்த பிரகாரம் வைத்திய இடத்துல கொடுத்து அந்த காலை சரி பண்ணி என்று நான் சொல்லி அனுப்பினேன் து மாமல்ல அவனுக்கு ஒண்ணும் இல்லை நடக்க முடியவில்லை கோயிலுக்கு வர கால் உழங்கவில்லை என்று சொல்லுகிறான் அப்படினாலும் காலை சரி ஏற்பாடு பண்ண என்று சொன்னார் ஆண்ட ஹா ஆனால் அருமையான கத்துடைய பிள்ளைகளை நாம் இறக்கமுள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உறவுகின்றார் ஹலேலுயா பிதா பரமப்பிதா இறக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இறக்க முழுவர்களா இருங்கள் ஹெலே என்று தேவைய திருவாக்கு சொல்கிறபடினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஹலேலுயா ஹலே இது மூன்றாவது இரண்டாவது நாம் பார்க்கிற சம்பவம் அதன் அப்படினால் தேவன் கர்த்தராய் யேசு கிறிஸ்து இரக்கம் உள்ளவர் இறக்கம் இருக்கிறார் அதன் குமாரனை நமக்காக தந்தார் நாமும் நம்முடைய ஜீவனை ஆண்டவருக்காக கொடுக்க கொடுக்கிறதா அப்போ சில யோவான் நிறுவத்தில் எழுதும் அவர் இப்படி எழுதுகிறார் ஒன்று யோகான் மூன்று அதிகாரம் வாக்கிய ஒருவர் வாசிக்கலாம் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் இரக்கம் அவருடைய அன்பு என்னது என்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம் சகோதரருக்காக ஜீவனை கூட கொடுப்பதற்கு கடனாளிகளாக இருக்கிறோமா எத்தனை பேர் இன்றைக்கு இரத்தத்தை கடைசி நேரத்தில் இருந்தாலும் அந்த இறக்கத்தை நாம் காட்ட வேண்டும் ஜீவனை கொடுக்கிற அன்பை பார்க்கிற மேலான ஒரு அன்பு இல்லை இல்லையா ஜீவனை கொடுப்பது லாஸ்ட் கட்டம் அதற்கு முன்னால் அம்மா ஏன்றதை செய்து பிறருக்கு நாம் இறக்கம் காட்ட வேண்டும் வர்கள் இயலாதவர்கள் முடியாதவர்கள் கஷ்டப்படுகிறவர்கள் காணும்போது மனம் இறங்க வேண்டும் என்று அந்த சொல்லுகின்றார் மனுமக்கள் மேலே இறக்கம் வைத்திராவிட்டால் நாம் இன்று இவ்வளவு மகிழ்ச்சியாக இங்கே கூடியிருக்க மாட்டோம் அவர் தன்னுடைய குமாரனை தன்னுடைய மனியில் இருந்த செல்ல பிள்ளையாகிய அங்கே இருந்து உலகத்துக்கு அவர் அனுப்பினார் அனுப்பி ஏழைகளாக நம்மை ரஷித்து விட்டார் நமக்காக தந்து நம்ம அன்பு கொண்டிருக்கிறார் இரக்கம் பாராட்டி இருக்கிறார் நாமும் ஜீவனை கொடுக்கிற அவசியம் ஏற்பட்டாலும் அப்படிப்பட்ட இரக்கத்தை காட்ட வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிற மட்டினால என்ன நடக்கிறது மூன்றாவது பாருங்க அதிகாரம் வாக்கியத்தை சோத குமாரா பட்டணம் மிகுதியான பாவத்திற்குட்பட்டு வாரம் மட்டும் பாவம் எட்டக்கூடி அளவுக்கு அக்கிரமம் பெருகிய ஒரு தேசம் ஒரு நாடாக இப்படி இருக்கும் போது வீட்டுக்கு வந்த மூன்று பேர் வந்தாருமார் அழிப்பதற்காக எட்டி எட்டிவிட்டது என்று போது அங்கே இரக்கம் பாராட்டி ஒரு நீதிமான் ஒருவர் இருந்தார் அவருக்கு கர்த்தர் அவருக்கு குடும்பத்துக்கும் கருத்தர் இரக்கம் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது வாசகிறார் அவர் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கத்தர் அவன் மேல் வைத்தினால் குடும்பத்தின் மேல் வைத்தால் வெளியே கொண்டு போய் விட்டார்கள் மைமல் உண்டாவதாக சோதா குமாராவை அழிப்பதற்கு தேவன் சுத்தம் கொண்டார் சோதா குமாராவை அழிப்பதற்கு சுத்தம் கொண்ட கத்திரங்க ஒரு லோற்று இருந்தார் தன்னுடைய அண்ணன் மனுக்கு சோதரன் மோகனுக்காக இரவு இடத்தில் வேண்டுதல் செய்தார் பத்து நீதிமன்றங்கள் வரைக்கும் கேட்டார் நீதிமன்ற்கள் இருந்தால் அளிப்பீரோ என்று நீதிமான் குடும்பம் அங்கே இருக்கிறபடியால் அவர்களை வெளியேற்றி விட்டு அந்த பட்டணத்தை அளிப்பதற்கு ஆண்டோர் சுத்தம் கொண்டார் என்று நாம் காணுகின்றோம் லோத்துக்கு சொல்லப்பட்டது சோதன்கும்பலாவை அழிப்பதற்காக வந்திருக்கிறோம் சூரியன் உதயமாக நீயும் வெளியே போய்விடுங்கிறேன் காலதாமதமான போது கர்த்தர் அவன்மேல் வைத்த இறக்கத்தினால் அவனுடைய மனைவி பிள்ளைகளையும் அவனையும் கரங்களால் பிடித்து வெளியே வெளியே விட்டார்கள் இறக்கலாம் இருந்தால் நமக்கு நம்முடைய சந்ததிகளுக்கும் இரக்கம் செய்யப்படும் அந்த நீதிமான் லோகத்து மட்டும்தான் நீதிமன்ற என்று வேகத்தில் எழுதி இருக்கிறது குடும்பத்துக்கும் இரக்கம் கிடைத்தது என்று நாம் காணுகின்றோம் அருமையான கற்றலை பிள்ளைகளை கற்றல் சம்பவத்தில் என்ன பார்க்கிறோம் அதாவது இரக்கம் செய்கிறதுனால அதாவது மன உருக்கமுடைய வாழ்கிறதுனால என்ன பயன் என்று சிலர் சொல்லலாம் சந்தர்ப்பம் வரும்போதுதான் அதனுடைய காரியம் தெரியும் அதற்கு முன்னாலே தெரியாது சில வண்டிகள் ஆக்சிடென்ட் ஆகும் சிலர் காலையும் அடைந்திருப்பார்கள் வாழ்ந்த ஒரு சிலர் தப்புவிக்கப்பட்டதாக நாம் சரி அறிந்திருக்கிறோம் அவர்களுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாதபடி தேவன் அவர்களை பாதுகாத்து வெளியிவிட்டதாக நாம் காணுகின்றோம் அருமையான கட்டுமை ஆபத்துகள் சூழல்கள் வரும்போது நெருக்கடிகள் ஏற்படும் அதாவது தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பம் பிறருக்கு இறக்கம் செய்து இரக்கம் பாராட்டி பிறருக்கு நன்மை செய்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு தேவன் அந்த நேரத்தில் நிச்சயமாக இறக்க பாராட்டுவார் அருமையாளர்கள் தேவனுக்கு போய்விடு என்று எழுது சொல்லுவார் நீ இடத்தோட்டு மாறிவிடு லோத்தின் குடும்பத்தை வெளியேற்றிவிட்டு லோத்தின் மேல் வைத்த இரக்கத்தினால ஆண்டவர் அந்த பட்டணத்தை அளிக்கும் போது லோகத்தினுடைய குடும்பத்தை விடுவித்து காப்பாற்றினார் என்று கட்டடை வேதம் சொல்லுகிறபடி நானே ஆண்டவரை நான் சோதனைக்கிறேன் ஹெலே இருமையான கத்தட பிள்ளைகளே நாம இறக்கமுடியவர்களாக இருப்போம் ஹெலே இறக்க சிந்தையுள்ளவர்களாக இருப்போம் மன்னிக்கிறவர்களாயிருப்போம் இது நிமித்தம் இந்த லோகத்துக்கு அடுத்து ஏற்படுகிற பயங்கரமான அழிவுகள் சேதங்கள் இருந்து நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர் பாதுகாப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை நீ இந்த சொல்லிக்கொள்கின்றது இறைவாக்கு சொல்லுகிறது இவர் நல்ல கிரிகளை செய்திருக்கிறார் இறங்கியிருக்கிறார் என்னென்ன காரியம் செய்திருக்கிறான் என்று அது அங்கே போய் மேன்மை பாராட்டுமா இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வாக்கெட்டு வாசிக்கலாம் ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும் நியாய தீர்ப்புக்கு முன்பாக இறக்கம் மேன்மை இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு செய்யப்படும் முன்பாக நியாயிரு கடைசியில் வலதுபக்கள் இடதுபக்கமாக நியாய ஆட்களை பிரிக்கிறார் அல்லவா அந்த நேரத்தில் அதாவது அந்த நியாய தீர்ப்புக்கு இரக்கம் இரக்கம் பாராட்டி அவர் வந்தோடனே அங்கே சொல்லப்படும் இவன் இரக்கம் செய்கிறவன் பிறருக்கு இறங்குகின்றவர் உடனே சகோதரருக்கு இறங்குகின்றவர் காணும்போது முன்பாக மேன்மை பாராட்டு வந்து அங்கே வந்து அவர்கள் பேசுமா அப்படி செய்துதான் கேட்ட கடைசி நேரத்தில் இடது பக்கம் வலது பக்கமாக அவர் ஜனங்களை பிரிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ஆறு வரைக்குள் வசனங்களை ஒருவர் வாசுகிறான் அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள் மெய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார் அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து பாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தமான ராஜ்யத்தை சுதந்திரி கொள்ளுங்கள் பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் தாகத்தை தீர்த்தீர்கள் அந்நியனாயிருந்தேன் என்னை சேர்த்துக் கொண்டீர்கள் தாகத்தை தீர்த்தோம் கொடுத்தோம் இருக்கிறவங்க வந்தோம் என்பார்கள் அதற்கு ராஜா பிரதுத்தமாக மிகவும் சிறியவராக சகோதரான இவர்கள் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த சிறியில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுவேன் அரபி நாள் அருமையான தேவ பிள்ளைகள் பூமியிலே வாழும்போது இப்படிப்பட்ட நற்கரிகள் இப்படி வாசிக்க கேட்டோம் அல்லவா இப்படிப்பட்ட நற்கிரிகளை யார் யார் செய்கிறார்களோ இரக்கம் இப்படிப்பட்ட நன்மைகளை யார் செய்கின்றார்களோ அவர்களுக்கு முன்பாக இறக்கம் அதாவது மேன்மை அங்கே வந்து மனிதர்களுக்கு உதவி செய்தவன் என்று சொல்லுவான் இறக்க அருமையான கத்திர பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்லுகிறது இரக்கம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் கத்தர் இரக்கம் உள்ளவன் மன உருக்கம் உள்ளவர் என்னுடைய சாந்தமுள்ளவர் மிகுந்த கிருமியுள்ளவர் அவனு பரமபிதா இறக்குமுள்ளவராய் இருக்கிற போங்களும் இறக்குமுள்ளவர்களாய் நம்முடைய இறக்கம் உள்ளவர் இறக்கம் பாராட்டப்படையா பிழைத்து பிள்ளைகளாக மாறி இருக்கின்ற குடும்பங்களுக்கும் இறங்கி கொண்டிருக்கின்ற வாழ்க்கையில அது பிறர் நமக்குறமாய் செய்த எவ்வளவு பெரிய குற்றமாயிருந்தாலும் சரி மன்னித்து விடுங்கள் என்று மன்னித்து விடுங்கள் முதலாவது நம்மிலே மன்னித்து விடுவோம் திருப்பி அவர்களிடத்திலே அது ஒப்புறவாகி மன்னிப்பை கேட்டுக்கொள்வோம் திருச்சி போய் இந்த நிலையில் வளரட்டும் ஒரே சரீரமாய் வளரட்டும் ஒரு தகப்பெருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படட்டும் கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல படித்து கொண்டிருந்த இன்ஜினியரிங் காலேஜ் சூழ்நிலையில் துரசாமியாபுரத்தில் நடந்த ஒரு ஒரு கன்வென்சனுக்கு வந்திருந்தார்கள் நம்முடைய விசுவாசிய கன்வென்சனும் ஆலய பிரதிஷ்டையும் நடந்தது அதற்கு வந்திருந்தார்கள் அங்கே வசதி இல்லாதபடியான ஒரு கிராமம் அது ஓலை செட் அடைத்து வருகிறவர்கள் தங்குவதற்கு ரூம்புகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்தது அதுல ஒரு ரூம்புல சகோதரர்கள் தான் தங்கியிருந்தாரு எல்லாரும் ட்ரெஸ் கிளாச்சி மொத்தமாக போட்டிருப்பாரு அங்கே போய் அதாவது யாருடைய ட்ரெஸ் யாருக்குரியது என்று பார்க்க மாட்டாரு அது கையிலிருந்து கிடைத்த போட்டுக் கொள்வார்கள் அப்படி ஒரு ஐக்கியம் இருந்தது அப்படி சாப்பிடும்போது ஒரு நாள் நான் வெளியே இருந்து உள்ள வந்தேன் சாப்பாடு நடந்து கொண்டிருந்தது அங்கே ஒரு இலையை போட்டு நாலு பேர் அந்த ஒரே இலையில உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது ஒரு தகப்படியா ஒரு தகப்படுற பிள்ளைகளை உடனே எப்படி இருக்கிறது இல்லை ஒருவர் வைத்து விட்ட சாப்பாடை இன்னொரு பேர் சாப்பிடுக்கிறதே அரிது அதுல கூட அறுவரு பார்ப்பாரு ஆனால் அதுல மூன்று பேர் நாலு பேரும் ஒரே இலையில கை போட்டு சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்படித்தான் என்னுடைய சபை வளர்ந்தது மறுபடியும் வர வேண்டும் மறுபடியும் ஆதியில் சபை எப்படி இருந்ததோ அதே நிலைக்கு பாடுபட்டால் எல்லா அவையமும் பாடுபடணும் வேண்டியது தெரியும் இது வரணும் அப்படின்ட்டு எப்படி சொல்லுகிறது அல்ல அப்படி சொல்லுகிறது அல்ல அருமையான கற்று விற்பனை ஐயோ என்னுடைய சகோதரனுக்கா சகோதரிக்கா பார்க்கவும் என்ன செய்வது கேட்கவும் உதவி செய்யவும் ஒர்களுக்காக ஜபிக்கவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இதுதான் கிறிஸ்தவம் இதுதான் கிறிஸ்துடைய பிள்ளைகளுக்குரிய அழகு என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் பிள்ளைகளே அப்படி செய்வோமா செய்வோமா ஆமே ஆமே அலையாலு பிரிச்சவை நாம் அரேக வாங்கினா ஒரே சரீரமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லாதபட்சம் அங்கேயே போக முடியாது அல்லவா அங்கேயே தானே வாசல் திறக்கும் அங்கேதானே அவர்கள் அப்படிப்பட்ட நிலையத்தானே அங்கே பிரவசிக்க முடியும் ஆனால் அப்படின்னாலும் அருமையான கற்றிட நாம் அறிந்து கொண்ட காரியம் கர்த்தர் உள்ளவர் மன உருக்கம் உள்ளவர் நீடிய சாந்தம் கிருமே நம்முடைய பரமவிதா மண்மக்களாகி நமது மேல் அன்பு பாராட்டி நமக்கு இவ்வளவு பெரிய லட்சிப்பை தர அவருடைய குமாரனை பரிசீலித்திருக்கிறார் நாம் ஜீவனை கொடுக்கிற அன்பை பார்க்கிற அன்பு இல்லை என்று இறைவாக்கு சொல்லுகின்றது நம்முடைய கடனை கருத்து மன்னித்து விட்டார் பெரிய கடனை மன்னித்து விட்டார் சிறிய கடன்பட்டவர்களை நாம் காணும்போது நம்மிடத்தில் சிறிய கடன்பட்டவர்களை காணும்போது அவர்களுக்கு நாம் என்ன செய்யணும் மன்னிக்க அலையிலையா மன்னிக்கணும் ஆராதனை முடிந்து செய்ய வேண்டிய காரியங்கள் இருந்தால் செய்யுங்கள் அவளுடைய நிலையை நாம் பெற்றுக்கொள்வோம் நாம் திருச்சபையாக கூடி வரும்போது நம்முடைய இவ்வளவு பேர் பல வாய்கள் திறக்கிற அந்த நேரத்தில் ஒரே வாயினால் கர்த்தரை துவைக்கின்றது போல இருக்கிறது என்று கர்த்தர் விரும்புகின்றார் அலையிலையா அந்த ஆறாதனையிலே கர்த்தருடைய மகிமை இறங்கும் உங்களுக்கு அறிவித்து வருகிறேன் ஒன்றாக கட்டினார் பலிபிடத்தை ஒரே பலிபுடமாக கட்டி அதிலே பலி செலுத்தினார் அங்கே என்ன இறங்கிட்டு அச்சினி இறங்கிட்டு அலையலுயா அக்கினி இறங்கிற்று என்று நாம் காணுகின்றோம் கிடக்கும் போது அக்கினி இறங்காது அது பல கல்கள் பிரிந்து கிடக்கிற சிதறிடக்கிற கற்களை எல்லாம் ஒரே பலிபடமாக கட்டி பண்ணி ஒரே பலிபடமாக நிறுத்தும் போது அங்கே பழி செலுத்தினால் அந்த பள்ளியிலே அக்கினி இறங்கும் என்று அவங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் கொடி வரும்போது நான் சிதறிடக்கிற சிதறி கிடக்கிற கற்களைப் போல சிதறி இருக்கிற மனநிலைகளைப் போல உடையவர்களாக இல்லாதபடி ஒரே மனநிலையோடு ஒரே யோசனையோடு ஒரே ஆளை போல நாம் தேவசமுத்திர கொடி வர கத்திரம் உதவித்து வர அலையலுயா அலுயா என்னுடைய புருஷ்டராமத்திற்கு மகிமை உண்டாவதாக அந்தவராகிய தேவன் நமக்கு மன்னித்திருக்கிறார் நாமும் மன்னிப்போம் பரமபிதானமாக மன்னிக்கிற அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறபடியா அது இறக்கமுள்ளவராக இருக்கிறதுனால் இருப்போம் எப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் சோதனை நின்று அழிவு நின்று ஆபத்திலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் அலையலுயா நல்ல கருப்பை தேவன் நம்ம அனைவருக்கும் தந்துள்ளவராக கடந்த நாளில் எனக்கு காட்சி தரிசனங்கள் இருந்தது இப்பொழுது இல்லை கடந்த ஏதாவது ஒரு காரியம் நான் கூப்பிட்ட ஆள்கருத்தர் ஏதாவது ஒரு முறையில் பலி பதில் கொடுப்பார் இப்பொழுது இல்லை என்று அறிகிறோமா அதற்கு காரணம் இதுதான் இவைகளை கண்டுபிடித்து அவைகளை நான் சரி பண்ணிவிட்டு தேவசம் வந்து போவோம் அச்சினி பற்றி அறியும் அதை சொன்னேன் மன்னிப்பு கேட்டுவிட்டு வீட்டுக்கு வரும்போது நான் நடந்து வந்தது போல் எனக்கு தெரியவில்லை பறந்து வந்ததாக எனக்கு தெரிந்தது பறந்து வந்தது ஒவ்வொரு இருந்தது மன உள்ளத்தில் உண்டான மகிழ்ச்சியை என்னால் அளவிட்டு வார்த்தைனால் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட நல்ல கருவி கற்று நம்ம எல்லாருக்கும் வைத்திருக்கின்றார் இறக்கமுள்ள தேவன் உங்களை என்னையும் தேவன் வைத்திருக்கிற சகல நன்மையினாலையும் இறப்புவதற்காக அழைத்திருக்கிறார் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தப்படுவோம் இறக்கத்தை பெற ஆயத்தப்படுவோம் கிருபாசன தண்டனை சேருவோம் தேவ சமூகத்திலே கருத்தை எதிர்பார்க்கிற போல காத்திருப்போம் குறைகள் நமக்கு உணர்த்தப்படுவானால் அறிக்கை செய்து இரக்கத்தை பெற்றுக் கொள்வோம் கத்திரம் எல்லோரையும் வார்த்தையை ஆஸ்வதிப்பார மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய நாகர்கோவில் பார் இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று கன்னியாகுமரி மாவட்டம் எங்களது தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஐந்து இரண்டு இரண்டு இரண்டு இரண்டு ஐந்து மூன்று தேவன்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமா